நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றினையின் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் போன வாரம் நாம் இரு நாடுகளுக்கிடையே இருக்கிற ராஜாங்கு உறவுகள் அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னா என்ன இரு நாடுகளுக்கிடையே வெளியிடுற கூட்டு அஞ்சல் தலைன்னா என்ன அப்படி முதல்ல வெளியிடப்பட்ட கூட்டு அஞ்சல் தலை எது இதை பற்றின தகவல்களை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த வாரம் அதோட தொடர்ச்சியாக அந்த கூட்டு அஞ்சல் தலை அதாவது ஜாயின் ஸ்டாம்ப் பற்றின மேலும் சில தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்குவோம் கூட்டு அஞ்சல் தலைகள் எப்பவுமே நினைச்சா வெளியிட முடியாது அது ஏன் அப்படின்னா இந்த கூட்டு அஞ்சல் தலைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து வெளியிடறதுனால அதை வெளியிடுறதுக்கு வந்து சில நிபந்தனைகள் வந்து இருக்கு இரு நாட்டு அரசாங்கங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒப்பு ஒப்புக்கொள்ளணும் அதுக்கப்புறம் அந்தந்த நாட்டு அஞ்சல் துறைகளும் இதை வந்து ஒப்புக்கொள்ளணும் ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி கூட்டு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட முடியும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வெளியிட கூட்ட அஞ்சல் தலை அதாவது வகைப்படும் முதலாவது வகை வந்து இணை கூட்டு அஞ்சல் தலை அதாவது பேர்ல ஜாயின் ஸ்டாம்ப் ஒரு கூட்டு அஞ்சல் தலைய அதை வெளியிட ஒப்புக்கொண்ட நாடுகள் வந்து ஒரே நாள்ல அந்த அந்த நாட்டுல வந்து வெளியிட்டா அதுக்கு பேர்தான் இனைக் கூட்டு அஞ்சல் அதாவது Parallel Joint Stamp. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுக்கு உதாரணமாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் பிலிப்பைன்ஸும் போர்ச்சுகலும் தங்களோட 70 வருஷ ராஜாங்க உறவுகளை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்தந்த நாட்டோட தேசிய மர் மலர்களை வந்து அஞ்சல் வந்து பிரின் செஞ்சு வெளியிட்டாங்க இந்த ரெண்டு நாடும் அந்த அஞ்சல் தலை வந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வந்து வெளியிட்டாங்க சோ இப்படிப்பட்ட கூட்டு அஞ்சல் தலைகள் அதாவது ஒரே நாள்ல வெளியிடப்படுற கூட்டு அஞ்சல் தலைகளைத்தான் நாம வந்து இணை கூட்டு அஞ்சல் தலைன்னு சொல்லுவோம் சோ இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க போற கூட்டு அஞ்சல் தலையோட வகை அது என்னன்னா ஒருங்கினைந்த கூட்ட அஞ்சல் தலை அதாவது கன்சர்ட் ஒரு கூட்ட அஞ்சல் ஒப்புக்கொண்ட நாடுகள் வந்து நாட்டில் வெவ்வேறு நாள்களில் வந்து வெளியிட்டாங்கன்னா அதுக்கு பேர்தான் ஒருங்கிணைந்த கூட்டு அஞ்சல் தலை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தஜிகிஸ்தானும் ஈரான் நாடும் வெளியிட்ட அஞ்சல் தலைகள் தஜிகிஸ்தான் நாடு வந்து டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துலையும் ஈரான் நாடு வந்து மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துலேயும் அந்த அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளும் தங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கருவிகளை வந்து அந்த அஞ்சல் தலையில வந்து பிரின் செஞ்சு வெளியிட்டாங்க ஆனா இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு நாளில் வந்து வெளியிட்டதுனால இது வந்து ஒருங்கிணைந்த கூட்டு அஞ்சல் தொலை வகையை வந்து சேர்ந்தது ஸோ இதுதான் வந்து கூட்டு அஞ்சல் தொலைகளில் இருக்கிற வகைகள் அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போகிறது வந்து இந்தியா வெளியிட்ட கூட்டு அஞ்சல் தொலைகள் வந்து என்னென்ன அது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது இந்தியா வந்து முதன் முதலாக கூட்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்ட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் எந்த நாட்டோட வெளியிட்டாங்க அப்படின்னா சோவியத் யூனியனோட இன்னைக்கு வந்து நம்ம ரஷ்யான்னு அழைக்கிற அந்த நாடு தான் ஆயிரத்தி வந்து சோவியத் யூனியன் சொல்லிட்டு நம்ம அழைச்சிட்டு இருந்தோம் இந்த கூட்டு அஞ்சல் தலையை வந்து என்னைக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் வந்து ரெண்டு நாடுமே ஒரே நாளில் வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த கூட்டு அஞ்சல் தலை வந்து இணை கூட்டு அஞ்சல் தலையை வந்து வகையை சேர்ந்தது இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இருபத்தோரு கூட்டு அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டு இருக்கு இதில் பதினாலு வந்து இணை கூட்டு அஞ்சல் தலை வகையை சேர்ந்தது அப்புறம் அஞ்சு அஞ்சல் தலைகள் வந்து ஒருங்கிணைந்த கூட்டு அஞ்சல் தலை வகையை சேர்ந்தது எந்தெந்த நாடுகளோட இந்தியா கூட்டு தலுகளை தலைகளை வெளியிட்ருக்கு அப்படின்னா ரஷ்யாவோடவே ரெண்டு தடவை வந்து கூட்டு அஞ்சல் தலையை வெளியிட்ருக்கு அதே மாதிரி ஃப்ரான்ஸு ஈரான் கொரியா சைப்ரஸ் மெக்சிகோ இஸ்ரேல் ஸ்லோவேனியா சிங்கப்பூர் போர்ச்சுகல் பெலருஸ் கனடா அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையோட கூட கூட்டு தலைகளை வந்து வெளியிட்ருக்கு இந்த நாடுகளோட வெளியிட்ட அஞ்சல் தலைகள் எல்லாமே வந்து இணைக்கூட்டு அஞ்சல் தலைகள் வகையை சேர்ந்தது இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து சவுத் ஆப்ரிக்கா மங்கோலியா சைனா பிலிப்பைன்ஸ் இப்படி நாடுகளோட கூட கூட்டு அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்ருக்கு ஆனால் இந்த கூட்டு அஞ்சல் தலைகள் எல்லாமே வந்து கன்சர்டட் ஜாயின் ஸ்டாம்ப் அதாவது ஒருங்கிணைந்த கூட்டு அஞ்சல் தலை வகையை சேர்ந்தது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்தியாவும் ஜப்பானும் வெளியிட ஒப்புக்கொண்ட கூட்டு அஞ்சல் தலையில் இந்தியா மட்டுமே தன்னோட அஞ்சல் தலை வந்து அதுக்கு பதிலாக ஜப்பான் வந்து அந்த அஞ்சல் தலையை வந்து வெளியிடவே இல்லை அதே மா போல் ரெண்டாயிரத்தி இந்தியாவும் பெருங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியும் வெளியிட ஒப்புக்கொண்ட கூட்டு அஞ்சல் தலையில் பெரு மட்டும்தான் அஞ்சல் தலை வந்து வெளியிட்டுச்சு இந்தியா வந்து அந்த அஞ்சல் தலை வந்து வெளியிடவே இல்லை ஸோ இது வந்து இந்த கூட்டு அஞ்சல் தலையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியிட முடியாமல் போன ரெண்டு அஞ்சல் தலைகள் இப்படி கூட்டு அஞ்சல் தலைகள் இந்தியாவோட ராஜாங்க உறவுகளுக்கு வந்து ஒரு உறுதுணையா அமைஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது இல்லைங்களா இப்படிப்பட்ட வெவ்வேறு நாடுகளுக்கிடையே இணைப்பு பாலமாகவும் இருக்கிற அஞ்சல் தலைகளோட நம்மளோட பயணத்தை புத்தாண்டிலும் தொடர்வோம் நன்றி வணக்கம்